வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து செய்திச் சேவை மே பனிரண்டு இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் ஊட்டி குன்னூர் கூடலூர் மற்றும் கோத்தகிரி நகராட்சிகளில் துணை கலெக்டர் நிலையர்களால் நடத்தப்பட்ட கள ஆய்வில் தடை செய்யப்பட்ட இருபத்தி எட்டு புள்ளி கிலோகிராம் எடை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து அபராதத் தொகையாக ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூறு வசூல் செய்யப்பட்டுள்ளது வாகனங்களை நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என எஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நல்ல வசித்து வந்த அரசு குடியிருப்பிலிருந்து அவரை வெளியேற்றியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காவிரி பாயம் தஞ்சாவூரில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது வேதனை தருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் கூடலூர் பகுதியில் சூறாவளி காற்றுக்கு ஐயாயிரம் ஏக்கர் வாழை நாசமடைந்துள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த மெக்கானிக்கல் பொறியாளர் ஏ என்ஐ செய்தி அளித்துள்ள பேட்டியில் தண்ணீரில் செயல்படக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இடங்களில் பலத்த மழையும் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று ஏழு மாநிலங்களில் ஐம்பத்தி தொகுதிகளில் நடைபெறுகிறது தில்லியில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு நமோ டிவியில் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை ஒளிபரப்புவதாக தில்லி பாஜகவுக்கு தில்லி தலைமை தேர்தல் அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தலில் போட்டியிடுவதற்காக மேற்கு தில்லி ஆம் ஆத்மி வேட்பாளர் பால்பீர் சிங் ஜஹார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரூபாய் கோடி பணம் கொடுத்ததாக பால்பீர் சிங் மகன் உதயகு குற்றம்சாட்டியுள்ளார் சமூக வலைதளங்களில் டேட்டிங் சார்ந்த விஷயங்களை தேடுபவர்கள் பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது தேசிய வேளாண்மை ஊரக மேம்பாட்டு வங்கியில் காலியாக உள்ள கிரேடு ஏ பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் கவாடா நகரில் உள்ள ஐந்து ஸ்டார் ஹோட்டலில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் சட்டவிரோத வெடிகுண்டு பொருட்கள் பற்றிய தகவலை மற்றும் அவற்றை வைத்திருக்கும் பொதுமக்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்க மூன்று நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகிறது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் கேரளா காஷ்மீர் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பயிற்சி பெற்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்தோனேஷிய அதிபர் ஜோஹோ விடோடோ தலைநகரை வேறு நேரத்திற்கு மாற்றினார் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு திட்டமிடல் துறை அமைச்சர் பம்பஙங் ராஜே நெஹோரோ தெரிவித்துள்ளார் லெபனான் அரசு தங்கள் நாட்டில் பதினைந்து லட்சம் சிறிய அகதிகள் உள்ளனர் என கூறியுள்ளது லெபனான் நாட்டின் பொது பாதுகாப்பு அமைப்பானது சிறிய நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து சிறிய அகதிகளை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளது இதன்படி இரண்டு வட்சும் அகதிகள் சிரியா நாட்டிற்கு திரும்பியுள்ளன வணிகச் செய்திகள் ரிவார் கோல்ட் டெபாசிட் ஸ்கீம் எனும் புதிய பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தை எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது ஒராண்டுக்கான எம் சி எல் ஆர் வட்டியை பாரத ஸ்டேட் வங்கி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது பிரபல தொழிலதிபரும் ஐ குழும தலைவருமான யோகேஷ் சந்தர் தேவேஸ்வர் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி விமானம் புறப்படுவதற்கு மூன்று மணி முன்பு கடைசி நேர விமான டிக்கெட்டுகளை அதிரடி தள்ளுபடியில் விற்பனை செய்ய ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் எனது மகள வீட்டிற்கு வெளியே சென்று எந்த விளையாட்டையும் விளையாடுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என பாகிஸ்தானின் முன்னாள் வீரர் சஹித் அப்ரிடி தெரிவித்துள்ளார் எங்கள் சங்கம் இருந்துச்சுனா சம்பவம் கண்டிப்பாக இருக்கும் என்று சி வெற்றி குறித்து ஹாபஜன் சிங் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளாா் திரைச்செய்திகள் சமீபத்தில் வெற்றியடைந்த அவெஞ்சர்ஸ் என் கேம் படம் இந்தியாவில் முதல் இரு வாரங்களில் ரூபாய் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது கோடி வசூலித்துள்ளது உத்தரவு மகாராஜா படத்திற்கு போதுமான தியேட்டர்கள் கிடைக்காததற்கு விஷால்தான் காரணம் என நடிகர் உதயா தெரிவித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்